சொன்னார் இதுவரை இந்த ஜீராசிகள் துன்பத்தை இந்த சோழன் பட்ட துன்பத்தை அடியனும் பெற்று பார்க்கிறேனே பெற்றி இழைக்கிறேன் என்று சொன்னார் தவிர நீங்கள் நான் நிமித்தி விடுவேன் வந்து ஒழிஞ்சது திருவள்ளுவர் எனக்கு அறுப்பான் வானோருக்கு வானூர் வானுவ உயர்ந்த உலகம் போன முதல் ஞானில் முதல் ஞானில் அவனை நாட்டு சொன்னா அவனை விட ஒரு முட்டாள உலகத்திலே கிட திருவள்ளுவரப்பு வானுவோர்க்கு உயர்ந்த உலகம் போம் அதனால இவர் யான் எனது என்பதை அற்று யானும் இவ்வேளை புற்று எயிக்கும் இது பெற வேண்டும் என்று இவரெல்லாம் பட்ட துன்பத்தை அடியேனும் துன்பப்பட்டு நான் நிலைத்து போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மாணவன் கயிறு பூட்டி தன் கழுத்துல பூட்டி கழுத்தினால் வருந்தலுட்டார் அப்படி செய்தாராம் நன்னிய ஒருமை அன்பின் இப்ப எல்லாம் காட்டம் ஒளியில ஒளியில காட்டினோம் எனவே இதோ இதுவரைப்பட்ட துன்பத்தை இத்தனை பேர் பட்ட துன்பத்தை இந்த ஒரு ஆன்மா தன் கழுத்துல கைத்தை கட்டி தீமேனிக்கு நேராக நிமிப்பதற்காக முயற்சி ஒரு இழு அப்படியே இழுத்து என்ன பண்ணும் கழுத்தே சுருக்கி இழுக்கும் அதுக்காக வருத்தப்படாம அப்படி கிடைச்சி திரும்ப அளிக்குது திரும்ப அழிக்குது ஜெய்களா பெருமான் இப்பொழுது நம்ம எலிமெண்ட்ரி பையன் வச்சுக்கோங்க இந்த அன்பர் வந்து கழுத்துல கைத்த போட்டு இழுக்கிறார் சாமி நல்லா பாருங்கடா அந்த அன்பர் யாரு குங்குளிய சாமி என்ன போட்டிருக்க கயிறு போட்டு அது கயிறான்னு பாருங்கடா அப்படின்னா ஆமா சாமி கயிறு தானுங்க கயிறுதான் நல்லா பாருங்கப்பா கயிறு தான் சாமி எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருக்குறள் நேற்று நிலத்தினே ஆமா எப்பொருள் எத்தன்மை தாயினும் பார்ப்பதுல கயிறா இருந்தாலும் கயிறா எடுக்கிறது அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுறுத்த ஏ சாமி அதெல்லாம் எங்களுக்கு தகராறு சாமி எப்பொருளை கண்ட அப்பொருள் என்றே சொல்ல முடியாது இருக்கிற அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பது இங்க ஒண்ணு அப்படி எல்லாம் நான் சொல்றேன்டா நேரம் ஆச்சு இங்க கழுத்துல கட்டினது கயிறு அல்லடா இல்ல சாமி மன்னிக்கணும் சத்தியமா கயிறு தான் அடா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தெரிவுன்னு அங்கதான் தகராறு பேசாம இருக்கு கயிரா எழுத்தது கயிறெழுத்து பெருமாள் நிற்பானா நன்னிய ஒருமை அன்பின் நாரு பாசத்தா இந்த பாட்டு எல்லாம் பொன்னெடுத்துக்கள்ல சார் பொன்னெடுத்துக்கள்ல பொறிக்கணும் நன்னிய ஓருமை அன்பின் நாரு பாசத்தாலே தின்னிய தொண்டர் பூட்டி இழைத்த ராஜா கயிறு ராஜா அன்புங்கிற கயிறுதா ராஜா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அதனால இது கயிறுதான் பார்ப்பதற்கு உனக்கு ஆனா வெறுங்கயிறு இருக்காது அன்புதான் இருக்கும் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அன்பிற்கும் உண்டோ அல்லவா வளையும் தாள் நிமித்த விடுமைய விடா நாரூரு பாசத்தாரே தின்னிய தொண்டர் போட்டி இழைத்த பின் திரம்பி நிற்க ஒமோ கலையனார்தம் ஒரு பாடு கண்ட அவர் என்ன செய்தார் பெருமானி இந்த இத்தனை ஜீவராசியிலும் பட்ட துன்பத்தை அடியேனும் படுகிறேன் என்று சொல்லி செய்தார் யான் எனது என்னும் செருக்கற்று அன்பில் வயப்பட்டு திரம்பி நிற்க ஒண்ணுமோ கலையனார்தம் ஒரு பாடு கண்ட அன்னலார் நேரே நின்றான் அந்த வளைவு நீங்க நேரம் அந்நாளர் நேரே நின்றார் அமரரும் அப்ப எடுக்க இழுத்தது கயிறல்ல அன்பு பார்த்தான் அரசன் ஏ ஏசாமி என்ன வரும் உனக்கு இவ்ளோ நாளா போட்டு நானும் யானையமா பிடிச்சிருந்தேன் இந்த ஆள் ஒரு ஆள் எங்கே திருக்கடை ஒரு ஆள் வந்து வந்துட்டு ஏசாமி என் மேல என்ன அவ்ளோ ஓரம்ஜன் யானை இப்படித்தான் நோக்குவான் ஆனால் அந்த பேரரசன் என்ன செய்தா பின்பையில் புறங்கள் செத்த வைதிகளை குனிய நின்றார் தென்னிலை காண செய்தி ஐயா நீங்களாவது வந்து இந்த பெருமானுடைய திருமே அணியை நிமித்தீர்கள் அது ரொம்ப அருமை ஆனால என்ன தெரியுதுன்னா மண்பயின் தவனும் காணாமலரடி இரண்டும் யாரே பண்புடை அடியால் பரிந்து நேர்காணவல்லார் உயர்ந்த பண்புடைவர்களாலே அவர்களுக்கு தவிர பெருமான் காட்சளிக்க மாட்டான் இங்க என்னது அன்பாகிய பண்பு அன்பும் அறன் உடைத்தாய் நில் வாழ்க்கை பண்பும் பயனு அன்பு பண்பாயிற்று அறம் பயனாயிற்று என்று எழுதினான் பரிமையில அப்ப அன்புங்கிறது ஒரு பண்பு எனவே அந்த அன்பினால் தான் இவர் நேர்த்தார் அதனால என்று சொல்லி எல்லோரும் இவர் வணங்கினார்களாம் இவரும் அவரை எல்லாம் மீண்டும் வருகிறார் அப்போ செம்மேனியை நிமித்த பெருமை திருப்பணந்தாளர் வருகிறார் இவர் வந்த நேரத்தில் போக ஞானசம்பந்தர் அங்கிருந்து தலையாத்திரை செய்கிறவர் திருக்கடூருக்கு வந்திருக்கிறார் வந்தவுடனே அடால் அட பெரிய மகிழ்ச்சி ஞானசம்பந்த உடனே அவர் எதிர்கொண்டு போய் அழைத்து அவரை அந்த அடிவரோடு கூட தம் இல்லத்தில் வைத்து இப்ப இவர் கலையர் எப்படிப்பட்டவர் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு இருபத்தி அஞ்சு நாட்களுக்கு முன் இருந்த கலைஞரான ஒரு சாப்பாடு அடிக்க கிடையாது இன்னைக்கு எப்படி இருக்கு பொன்பையில் குவையில் நெல்லும் பொருள் பல் வளனும் இன்னைக்கு ஐநூறு அடியார் இல்ல ஐயாயிரம் இல்ல அஞ்சு லட்சம் அடியார் ஞானசு வந்தாலும் போடுறது போறப்பா இலையன்னா பத்து மணிக்கு ரெண்டு மணி வரைக்கும் முதல் இலையில இவ்வளவு பெரிய லாடுனா அந்த மூணாவது மணிக்கு போடும் போது பெரிய லாடா இருக்கணும் போக போக செலுத்திடப்படாது முதல் எல்லையில போட்ட போது ரசம் எப்படி இருந்த அந்த தக்காளி பழத்தில் வந்து தினமும் ஒரு கரண்டி முண்டாலே நாலு தக்காளி விழுந்தது மூணு மணிக்கு ரசம் போடும் போது நாலு தக்காளி விழுனும் அப்படிப்பட்ட சாப்பாடு போட்டார் போட்டு தம்முடைய ஊர்ல விருந்தினராக வைத்து அரியவரை ஏற்று அதன் பிறகு அவர் செல்ல இவர் வழி அனுப்பினார் இப்படிப்பட்ட கடவுளில் கலையந்தன் அடி அடிய அருமையான வரலாற்று அப்ப முற்பகுதி தம்முடைய தொண்டு இரண்டாம் பகுதி திருப்பணந்தாளில் செய்த தொண்டு மூன்றாம் பகுதி ஒரு அடியவரை அருமையான ஞானசம்பந்த பெருமானை வரவேற்ற ஒரு தொண்டு அப்ப மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அர்ண தொழில் ஆலயத்தில் செய்த திருப்பணி கூலியக்கலையர் அடியவருக்கு செய்த திருப்பணி ஞானசம்பந்தருக்கு எனவே மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அர்ணனத்தொழி அறிவர் மீதும் ஒருத்தப்பற்றும்படியான இவ்வளவு வந்தடைந்த பின்னும் அதனாலதான் குருமூர்த்தியுடைய திருவடியில் இருந்து கொண்டு